காலை முதலாவதாக அறிவுடர் நேற்றையான பதில்கள் முகமது நபிகள் இடம் மெகா குறைந்த வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் விஸ்வநாதன் ஆனந்த் போக்குவரத்து காவலர்களே இல்லாத நாடு நியூசிலாந்து இனி இன்றைய கேள்விகள் வல்லபாய் பட்டேல் மைதானம் எங்கு அமைந்துள்ளது இரண்டாவது கேள்வி சிப்பியில் முத்து விளைய எத்தனை ஆண்டுகள் ஆகும் மூன்றாவது கேள்வி இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி அலைவரிசை எது ஒரு முத்து இன்றைய முத்தாக உதிரிகிறது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நியூயார்க்கில் இருந்து எழுதிய கடிதத்திலிருந்து சில பகுதிகள் சாதாரண மனிதனை பொறுத்தவரை அவனது தெய்வமாக உள்ள சமுதாயத்தின் கட்டளைகளுக்கு கீழ்பிடிவதே அவனது கடமை ஆனால் ஒளியின் குழந்தைகள் ஒருபோதும் அவ்வாறு செய்வதில்லை இது என்றெண்டும் உள்ள ஒரு நியதி சாதாரண மனிதன் தனது சூழ்நிலை சமுதாய கருத்துக்கள் இவற்றை அனுசரித்துப் போகிறான் சமுதாயத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிறான் அத்தகையவனுக்குத்தான் சமுதாயம் எல்லா நன்மைகளையும் தருகிறது மற்றவன் தனியாக நின்று தன்னை நோக்கி மேலொழுமாறு சமுதாயத்தை இழுக்கிறான் அனுசரித்துப் போகின்றவனின் பாதை மலர்பாதையாக அமைகிறது அனுசரித்து போகாதவன் முற்பாதையில் போக நேருகிறது ஆனால் பொதுமக்களின் கருத்தை ஆராதிப்பவர்கள் ஒரு வினாடியில் நாசம் அடைகிறார்கள் சத்தியத்தின் குழந்தைகளோ நிலையாக வாழ்கிறார்கள் சர்வசக்தி வாங்க அதே வேளையில் படிப்படியாக அரித்து திண்கிற ஒரு பொருளுக்கு நான் சத்தியத்தை ஒப்பிடுவேன் அது எங்கே படிந்தாலும் அந்த இடத்தை எரித்துவிடுகிறது மிருதுவான பொருளாக இருந்தால் உடனே எரிக்கிறது கடினமான கல்லாக இருந்தால் மெல்ல மெல்ல எரிக்கிறது ஆனால் எரிப்பது நிச்சயம் லையில் எழுதப்பட்டதே எழுதப்பட்டதுதான் ஒவ்வொரு அப்பட்டமான பொய்யையும் அனுசரித்துக் கொண்டு இனிமையாக இருப்பது என்னால் முடியாத காரியம் சகோதரி இதற்காக மிகவும் வருந்துகிறேன் நிச்சயமாக என்னால் அது முடியாது இதனால் வாழ்க்கை முழுவதும் நான் துன்பப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் என்னால் அது முடியாது நானும் எவ்வளவோ முயன்றுவிட்டேன் ஆனால் அது என்னால் முடியக்கூடிய காரியமே அல்ல கடைசியில் அந்த முயற்சியை விட்டுவிட்டேன் இறைவனின் மகிமை பெரியது ஒரு போலியாக ஆகுமாறு அவர் என்னை விடமாட்டார் உள்ளே இருப்பது எதுவோ அது இப்போது வெளியே வரட்டும் எல்லோரையும் திருப்தி செய்கின்ற ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கவில்லை உள்ளது உள்ளபடிதானே நான் இருக்க இயலும் எனது அந்தராத்மாவுக்கு மாறாக நான் இருக்க முடியாது இளமையும் அழகும் மறைந்து போகும் ஆயிலும் செல்வமும் மறைந்து போகும் பெயரும் புகழும் மறைந்து போகும் மலைகளும் கூட உடைந்து தூளாகிவிடும் நட்பும் அன்பும் மறைந்து போகும் உண்மை ஒன்றே நிலைத்து நிற்கும் உண்மை வடிவான வழிகாட்டியாக பாலும் தேனுமாக மாறுவது இனி எனக்கு இயலாது அதற்கெல்லாம் வயது கடந்து விட்டது நான் உள்ளது உள்ளபடியே இருப்பதற்கு என்னை விட்டுவிடு ஏ சன்னியாசி பயமில்லாமல் வியாபாரத்தனம் இல்லாமல் நண்பனையோ பகைவனையோ பொருட்படுத்தாமல் உண்மையை பற்றின இந்த உலகையும் மறு உலகையும் இனி வர இருக்கின்ற அனைத்தையும் அவை சம்பந்தப்பட்ட போகங்களையும் வீண் பெருமைகளையும் இந்த கணமே துறந்துவிடு உண்மை பொருளே நீயே நீ மட்டுமே எனக்கு வழிகாட்டியாக இரு சகோதரி பணம் பெயர் புகழ் போகங்கள் இவை எதையும் நான் விரும்பவில்லை இவையெல்லாம் எனக்கு வெறும் குப்பை மட்டுமே என் சகோதரர்களுக்கு உதவ விரும்பினேன் பணம் சம்பாதிப்பதற்கான சமயோசித திறமையெல்லாம் என்னிடம் இல்லைதான் அதற்காக இறைவனை போற்றுகிறேன் என்னை சுற்றியுள்ள உலகத்தவரின் சஞ்சல போக்குகளுக்கெல்லாம் தான் தாளம் போட்டுக்கொண்டு அகத்தேயுள்ள உண்மையின் குரலுக்கு செவி இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு என்ன வேண்டியிருக்கிறது சகோதரி மனம் இன்னும் பலவீனமாகவே இருக்கிறது சில வேளைகளில் அது தன்னை அறியாமல் உலகின் உதவிகளை நாடிவிடுகிறது ஆனால் நான் பயப்படவில்லை பயம்தான் பாவங்களுள் படுமோசமானது என்று என் மதம் போதிக்கிறது நன்றி வணக்கம்